ஏழு அறிவிக்கின்றார்கள் ஒரு பெண் தன் கணவனை நோவினை செய்தால் சொர்க்கத்தில் அவனுக்கு மனைவியாக வரவுள்ள ஹூரலின்களில் உள்ள அவனின் மனைவி பெண்ணே அவரை நோவினை செய்யாதே அல்லாஹு உன்னை நாசமாக்குவானாக அவர் உன்னை பொறுத்தவரை விருந்தாளி அவர் உன்னை பிரிந்து நம்மிடம் வருவார் என்று கூறாமல் இருப்பதில்லை என்று நபி சொல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் திருமிதி ஒன்று ஒன்று ஏழு நான்கு இது ஹசன் என திருமிதியுமாம் கூறுகிறார்கள்